முப்பத்தி அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் யார் நம்பிக்கை கொண்டு நற்கூழியை எதிர்பார்த்து ரமதான் மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ அவரது நுந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் இதை அபுரா ரதியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்